என்று கூறுவார்கள் இதை அறிவிக்கும் அறிவிப்பாளர் பின்வரும் வார்த்தைகளையும் சேர்த்து கூறுவார்கள் என்றும் கூறுகிறார் முதல் துவாவின் பொருள் நாம் மாலை நேரத்தை அடைந்தோம் மாலை நேரத்தின் ஆட்சியும் அல்லாஹூக்கே உரியதாகும் அல்லாஹூக்கே புகழ் அனைத்தும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணையானவன் இல்லை அவனுக்கே ஆட்சி அதிகாரம் உண்டு அவனுக்கே புகழ் அனைத்தும் அவனை அனைத்திற்கும் சக்தியானவன் இறைவா இந்த இரவில் உள்ள நன்மையையும் அதன் பின்வரும் நாட்களின் நன்மையையும் உன்னிடம் கேட்கிறேன் மேலும் இந்த இரவில் உள்ள தீமையை விட்டும் இதன் பின் வரும் நாட்களின் தீமையை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் தீமையை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் வேதனையை விட்டும் கபரின் வேதனையை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் மூன்றாவது பொருள் காலை நேரத்தை நாம் அடைந்து விட்டோம் காலை நேரத்தின் ஆட்சியும் அல்லாஹுக்கே உரியதாகும்